அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இல்வாழ்க்கை அதாவது இல்வாழ்க்கைக்கு உரிய இயல்பினான் அறங்களோடு வாழ்பவன் வாழ்பவன்னா வாழ்க்கையை நடத்துகின்றவன் வாழ்க்கை இயல்பினான் இல்வாழ்க்கைக்குரிய அறங்களோடு முதல்ல சொன்னார் பாருங்க இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் அறத்தின் இயல்புடைய மூவர் அப்படின்னு நாங்கள் அது மாதிரி இல்வாழ்க்கை இயல்பினான் இல்வாழ்க்கைக்குரிய இயல்புகளோடு அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு தர்மங்களோடு வாழ்பவன் வாழ்வன் வாழ்கின்றவன் என்பான் என்று சொல்லப்படுகின்றவன் முயல்வாருள் முயல்வார் அப்படின்னு சொன்னால் இந்த புலநின்பங்களை எல்லாம் துறக்கிறதுக்கு முயற்சிக்கிறவர்கள் நம்ம ரெண்டா எடுத்துக்க போகிறோம் பரிமேலழகர் என்ன சொல்லுகிறார்னா துறவிகள் தான் ஏற்கனவே புலநின்பங்களை துறந்து விட்டார்கள் ஆகையினால அவர்களை குறிக்கவில்லை துறவு வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்தி கொள்கின்ற வானப்பிரஸ்த சேர்ந்தவர்கள் அதில் பலவிதமாக இருக்கிறதுனால முயல்வாருள் அப்படின்னு பன்மையில் சொன்னதாக சொல்கிறார் இப்போ நம்ம பார்க்குற சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான துறவிகள் அந்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு அவர்களும் முயற்சிக்கிறார்கள் அதனால தான் சன்னியாசிகளுக்கெல்லாம் ஏத்தீன்னு பேர் எத்தீன்னு பேர்னா மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளையெல்லாம் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க முயல்கின்றவர்கள் முயன்று வெற்றி பெற்றவர்கள் முயன்று கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் ஒழுக்கத்து நீத்தார் பெருமைன்னு அங்க நீத்தார் பெருமையை சொல்ற போது முற்ற துறந்த முனிவர்களுடைய சிறப்பை அழகா சொல்லிவிட்டார் அதே மாதிரி துறவுங்கிற அதிகாரத்திலையும் சொல்ல போறார் அதெல்லாம் இருந்தாலும் இங்க என்ன சொல்றார் முயல்வாருள் அப்படின்னா உலக இன்பங்களை துறக்க முயற்சிக்கின்றவர்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம் எல்லாம் அவர்கள் எல்லோரிலும் அனைவரிலும் தலை உயர்ந்தவன் மேலானவன் சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கு நம்முடைய இயல்புக்கு ஏற்றபடி அதே சமயம் அறத்தின் இயல்புக்கு ஏற்றபடி மனித இயல்புக்கு ஏற்றபடி குடும்பத்திலிருந்து முறையான வாழ்க்கை வாழ்வது அப்படின்னு ஒன்று உற்றார் சுற்றத்தோடு வாழ்வு அதே சமயம் இன்னொன்று என்னன்னு கேட்டா இதெல்லாம் விட்டுவிட்டு உற்றார் உறவு சுற்றத்தை எல்லாம் விட்டுவிட்டு அப்படி விட்டுறதுன்னா என்ன அர்த்தம் உலகத்தையே தன்னுடைய உறவாக பாவிக்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை காட்டிலேயோ அங்கேயோ தபஸ் பண்ணி ஆசிரமங்களில் போய் வாழ்ந்து கடவுளை அடையறதுக்கு முயற்சி பண்ணுறது தன்னை பக்குவப்படுத்தி தனிமையான வாழ்க்கை செக்ளூட் லைஃப் அந்த மாதிரி வாழ்க்கை இன்ட்ரோவர்டா போறது எக்ஸ்ட்ரோவர்டா போகாம பகிர்முகமாக புறநோக்கு இல்லாம அகநோக்கு இன்ட்ரோவர்டா போறது அந்தர்முகமாக போறதுன்னு பேர் ஆக இது எது பெஸ்ட்னு கேட்டா பெரும்பாலான மக்களுக்கு இல்லறமே நல்லறம் யாரோ சில பல பிறப்புகளில் இல்லறத்துல இருந்து பக்குவப்பட்டிருந்தா அவர்களுக்கு சிறு வயதிலேயே துறவு நாட்டம் வரலாம் அப்பொழுதும் சரியான ஆசிரியர் குருநாதர் பண்படுத்தி வளர்க்க வேண்டும் இதையெல்லாம் இந்த இடத்துல நாம் நன்கு சிந்திக்கிறோம் இதனுடைய பொழிப்புரை என்ன இல்வாழ்க்கைக்கு உரிய அறங்களோடு வாழ்க்கையை நடத்துகின்றவன் என்பவன் உலக இன்பங்களை துறக்க அனைவரிலும் உயர்ந்தவன் அத்துறவியையும் இல்லறத்தாரையும் ஒப்பிட்டு பார்த்தா துறவு வாழ்க்கையை விரும்பி நாடி செல்லுகிறவனை பார்த்தா இல்லற வாழ்க்கையை நாடி செல்றவனை பார்த்தா எது பெஸ்ட்டுன்னு சொன்னால் எது சிறந்ததுன்னு சொன்னால் இது போய் போகிறது பிரம்மச்சரியாத் கிருஹீ பவதி கிரகாத் வ வனி பவதி வனாத் லோக நியமகா என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் ஆக மாணவ பருவத்திலிருந்து இல்லற பருவம் இல்லற பருவத்திலிருந்து துறவுக்கு தயாரான பருவம் பற்றை விடுகின்ற பருவம் பற்றை விட்ட பருவம் இப்படி நான்கு நிலைகளாக சொல்லி இருக்கிறார்கள் அதாவது தனி வாழ்க்கை மாணவ வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புண்ணிய செய்கின்ற வாழ்க்கை வாழ்க்கை நிறைவு செய்ய துவங்குகின்ற வாழ்க்கை வாழ்க்கையை முற்றிலும் துறந்து நிறைவிலே நிலைத்திருக்கும் வாழ்க்கை அதனால தான் ஆசிரமம் குழப்பமற்ற தெளிவான அமைதியான வாழ்க்கை முறைன்னு பேர் அதான் ஆசிரமம்னு பேர் பிரம்மச்சரிய ஆசிரமம் சிரமம் இல்லாத வாழ்க்கைன்னு அர்த்தம் களைப்பில்லாத வாழ்க்கை குழப்பமில்லாத வாழ்க்கை ஆசைகளை நெறிப்படுத்திய வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் ஆக இதை பற்றி மேலும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் மனமார்ந்தனிதனே பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவன் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற